வணக்கம் ஜூன் 20-2020 இருபது லட்சணையின் பொது அறிவு புவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரும்பு குதிரை என்ற நூலின் ஆசிரியர் பாலகுமாரன் 2. கூலிச் குழாவை கண்டுபிடித்தவர் டங்ஸ்டன் 3. மிக சிறப்பாக இசை அமைப்பவர்களுள் ஒருவர் பி தோவன் கேள்விகள் ஒன்று ஜெர்மனி பேரரசை நிறுவியவர் யார் இரண்டு இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மூன்று மெக்சிகோ நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்